பொறுப்பேற்றவரும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என நபிசல்லாக அழகிய செல்லும் அவர்கள் கூறிவிட்டு தன் ஆட்காட்டி விரலாலும் நடுவிரலாலும் சமிங்கி செய்து அவ்விரண்டுக்கும் இடையே இணைத்து காட்டினார்கள் பூஜ்ஜியம் நான்கு